ஏழு அப்துல்லாஹிபின் அவர்கள் இரண்டு கபர்களின் அருகே நடந்து சென்றார்கள் அப்போது இவ்விருவரும் வேதனை செய்யப்படுகின்றனர் மிக பெரும் பாவம் காரணமாக இவ்விருவரும் வேதனை செய்யப்படவில்லை எனினும் அது பாவம்தான் அவ்விருவரில் ஒருவர் கோல் சொல்பவராக இருந்தார் மற்றொருவர் சிறுநேரை கழித்த பின் சுத்தம் செய்யாதவராக இருந்தார் புஹாரி ஒன்று மூன்று ஏழு எட்டு முஸ்லிம் இரண்டு ஒன்பது இரண்டு